அப்போது அவரின் சகோதரி அழ ஆரம்பித்து விட்டார் இந்த மலைக்கு ஏற்பட்ட கதியே இன்ன இன்ன நாசமே என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார் மயக்கம் தெளிந்த அப்துல்லாஹர் அதி அல்லாஹின் அவர்கள் நீர் இவ்வாறெல்லாம் கூறியதை பற்றி என்னிடம் கேள்வி எடுக்கப்பட்டது எனவே இவ்வாறு நீர் கூற வேண்டாம் என்று கூறினார்கள் புகாரி நான்கு இரண்டு ஆறு